ओम प्रपन्न तोत्र कृष्णाय ிாத்தய मुक्तो கிருஷ்ணா நமையோவிஜத்தைவிஜத்தைஷா भगवान श्री பகவான் தொடர்ந்து பராபக்தனுடைய லக்ஷணங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார் அதை படித்து கொண்டிருக்கிறோம் இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்லக்கூடிய பொருள் இதுதான் யஹா யஸ்மாத்து லோகஹா ந உத்விஜதே ச யா ந உத்விஜத்தே உத்வேகம் அடையறதில்லை உத்வேகம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இந்த இடத்துல துன்பப்படுறதில்லேன்னு அர்த்தம் யாரிடமிருந்து இந்த உலகம் துன்பப்படுவதில்லையோ பயப்படுவதில்லையோ உணர்ச்சி வசப்படுவதில்லையோ அதாவது துக்க உணர்ச்சி வசப்படுவது கிடையாது அதாவது அகிம்சையை கடைபிடிக்கிறான் அப்படின்னு அர்த்தம் பராபக்தன் அகிம்சகா அப்படின்னு சொல்றது பராபக்தன் அகிம்சையை உடையவனாக இருக்கிறான் அகிம்சையே அவனுடைய இயல்பு யாருக்கும் துன்பம் செய்யாமல் இருக்கக்கூடிய தன்மை அவனுடைய இயல்பு கனவில் கூட அவனுக்கு அந்த துன்பம் நினைக்கிற புத்தி வராது ஏன்னு கேட்டால் அவனுக்கு அந்த ஜான பலம் இருப்பதுனால எல்லாரையும் பரம்பொருளாகவே கருதுறதுனால தனக்கு யாரும் துன்பம் கொடுத்தா கூட அவர்களுக்கு துன்பம் கொடுக்குற சுவாவம் அவனுக்கு கிடையாது அடிக்கடி நான் அந்த பாட்டை கோட் பண்ணுறேன் பகைவனுக்கு அருள்வாய் நினைஞ்சேன் பகைவனுங்கிற சொல்லுக்கே பொருள் கிடையாது அவனுக்கு யாரும் நண்பனும் இல்லை பகைவனும் இல்லை எனவே அவன் யாரிடமிருந்து ஜனங்கள் லோக்கா துன்பப்படுவதில்லையோ மனம் கலங்குவதில்லையோ அது இவன் யாருக்கும் துன்பம் தர மாட்டான் ஆனால் உலகத்தில் பார்த்து இவன் துன்பப்படுவானான் இவனையும் யாரும் துன்பப்படுத்த முடியாது யா லோகாத்து ந உத்விஜத்தே உலகத்திடமிருந்தும் தான் துக்கப்படுவதில்லையோ கலங்குவதில்லையோ யாரையும் கலங்கச் செய்வதில்லை தானும் கலங்குவதில்லை அதான் பராபக்தனுடையது இவனுக்கு யாரும் துன்பம் கொடுத்தா கூட அந்த துன்பம் இவனை தாக்காத வண்ணம் மெய்யறிவு வலிமையிலே அவன் நிலை பெற்றிருக்கிறான் அது மட்டும் இல்லை அவனுக்கு எந்த விதமான அளவுக்கு மீறின உணர்ச்சிகளும் கிடையாது அறிவை மறக்கின்ற அளவுக்கு அவன் உணர்ச்சி வசப்படுவது கிடையாது ஹருஷ அமருஷ பய உத்வேகைஹி இங்கேயும் உத்வேகம் சொல்கிறார் ஹரிஷம்னு சொன்னால் அளவுக்கு மீறின சந்தோஷம் அப்படியே குதிக்கிறது அந்த உடம்பெல்லாம் மயிர்கூச்சி எறியறது அது உடம்பில் தெரியும் ஆனால் சில சமயம் இது கூட அதை அது கடுமையாகிட மாட்டான் அவனுடைய நடைமுறை இந்த சந்தோஷத்திலே சில பேர் செய்ய வேண்டிய காரியங்கள் மறந்து போயிடுவாங்க அளவுக்கு மீறி நான் சந்தோஷம் இருந்ததுன்னா செய்ய வேண்டிய கடமைகள்லருந்து கவனக்குறவு வந்துடும் கவனக்குறவு வந்ததுன்னா திரும்பவும் கீழ்நிலைக்கு போக வேண்டியதுதான் ஆகையினால் கவனக்குறவை உண்டு பண்ணுகின்ற மகிழ்ச்சியிலிருந்து விடுபட்டவன் ஹருஷ உத்வேகத்திலிருந்து விடுபட்டவன் முக்தா ஹருஷ உத்வேகாத்து முக்தாகா அமருஷம் அமருஷம்னா துன்பம் துன்ப உணர்ச்சியிலிருந்து விடுபட்டவன் பயம் அச்ச உணர்ச்சியிலிருந்து விடுபட்டவன் தன்னுணர்வையே வென்றவனுக்கு எங்கும் இருப்பது மெய்ப்பொருள் ஒன்றே என்பதை நன்கு உணர்ந்தவனுக்கு எதிலிருந்தும் யாதொரு சிக்கலும் பிரச்சனையும் இல்லை இரண்டாவது பொருளே அவனை பொறுத்தவரை உண்மையில் இல்லை எனவே மகிழ்ச்சி வருத்தம் அச்சம் என்று சொல்லப்படுகின்ற உணர்ச்சிகளிலிருந்து விடுபட்டவன் எவனோ யஹா முக்தகா யஹா சச்ச மே பிரியஹா அவன் எனக்கு பிரியமானவன் எனக்கு பிரியமானவன்னா அவன் பராபக்தன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இறைவனுக்கு பிரியமானவன் என்றால் இறைவனும் அவனும் ஒன்று என்று ஆத்ம தத்துவத்தை உணர்ந்தவனாகிறான் விவகார திருஷ்டியில் சொன்னாலும் ஈஸ்வரனும் ஜீவனும் ஒன்று என்று எந்த ஜீவன் உணர்ந்து கொள்கிறானோ அந்த ஜீவன் ஈஸ்வரனுக்கு பிரியமானவன் எந்த ஜீவாத்மா பரமாத்மாவினுடைய அனுகிரகத்தினால குருவினுடைய உபதேசத்தினால சாஸ்திரங்களுடைய தெளிவான அறிவால தானும் இறைவனும் ஒன்று என்பதை நன்கு உணர்ந்ததற்கு பிறகும் இந்த உலக வாழ்க்கை தொடர்வதால் இறைவன் சொல்லுகிறான் இந்த உண்மையை உணர்ந்து வாழ்கின்றவன் எனக்கு மிகப் பிரியமானவன் இதை வியாபகாரிக திருஷ்டியில் எடுத்துக்கொண்டா சாதாரணமாகவே சொல்கிறது இந்த பக்தன் எனக்கு ரொம்ப பிரியமானவன்பா உணர்ச்சி வசப்படுறதுலேருந்து விடுபட்டவன் எனக்கு ரொம்ப பிரியமானவன் பிரியமானவனா என்ன அவனுக்கு தான் உண்மையிலே ஆனந்தம்னு அர்த்தம் அந்த தத்துவார்த்தமும் அங்கே அடங்கி இருக்கிறது யார் உணர்ச்சி வசப்படுவதிலிருந்து அவன் எப்பொழுதும் இன்பமாக இருக்கிறான் எனக்கு பிரியமானவன்னா ஆனந்த ஸ்வரூபமான எனக்கு பிரியமானவன்னா என்ன அர்த்தம் அவனிடத்தில் ஆனந்த ஸ்வரூபம் நன்றாக விளங்குகிறது என்றெல்லாம் இதற்கு பொருள் சிந்திக்க வாய்ப்பு தந்திருக்கிறது இந்த ஸ்லோகம் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் ஹரிவோம் தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய கற்பவே கற்போம் என்ற தலைப்பிலான அருள் உரைகள் தினசரி அன்பர்களுக்கு வாட்ஸ்அப் வாயிலாக பகிர்ந்து கொள்ளப்படுகிறது